அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குடிதழி இக்கோல் ஓச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு அதாவது தர்மமா ராஜ்யத்தை நடத்தக்கூடிய ராஜாவை சார்ந்திருந்து மக்கள் சந்தோஷமாக வாழ விரும்புவார்கள் தர்மமா நடத்துகிற ராஜா வேணுங்கிறது விஷயம் இங்க தழியங்கிறது தழுவது அணைச்சுண்டு போறது ஜனங்களையெல்லாம் அணைச்சிக்கிண்டு தர்மமான வழியில ராஜ்யத்தை நடத்தக்கூடிய ராஜாவை அவனுடைய காலத்தழுவி காலத்தழுவினா என்ன அர்த்தம் அவனை சார்ந்திருந்து மக்கள் வாழ விரும்புவார்கள் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம்னு இறைமாட்சி அதிகாரத்தில் இருக்கு ஒரு ராஜா எப்படி நடந்துக்கணும்னு அதாவது அனுகரத்துக்கு சுலபமா இருக்கணும் மென்மையா பேசணும் கடுமையா பேசாமல் இருந்த ஜனங்களெல்லாம் அவரை போற்றி கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கார் திருவள்ளுவர் இறைமாட்சி அதிகாரத்துல பொருட்பால இருக்கு இதுவும் பொருட்பால் தான் ஆஹ் மக்கள் விடாம அந்த அவனை சார்ந்திருப்பார்கள் அதாவது செங்கோன்மைதானே அதிகாரம் இந்த செங்கோன்மையை நடத்தக்கூடிய ராஜா கிட்ட ஜனங்கள்லாம் சந்தோஷமாக வாழ விரும்புவார்கள் என்பது கருத்து மக்களின் நன்மைக்காக சட்டம் செய்யப்பட வேண்டும் மக்களுடைய விருப்ப வெறுப்புக்காக இல்லை நீண்ட காலம் மக்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் சட்டங்கள்லாம் இருக்கணும் ஏதோ தற்காலிகமாக அப்பப்போ இலவசத்தை கொடுக்கறது அப்பப்போ அதை பண்ணி சமாளிக்கிறது அந்தலாம் பண்ணக்கூடாது தலைமுறை தலைமுறைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஆட்சி நடத்தணும் அதுக்கு மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கணும் அப்பதான் அந்த சட்டத்துக்கு உண்மையான மரியாதை இருக்கும் மக்களுக்கு நல்லது எதுவோ அதை பார்த்து பண்ணணுமே தவிர மக்கள் விரும்புறாங்கிறதுக்காக வேண்டி தவறானது செய்யக்கூடாது காலப்போக்கில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது அப்படி இருந்தா எல்லாருக்கும் பொதுவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சட்டத்துக்கு மக்கள் மரியாதை கொடுப்பார்கள் குடிதழி இக்கோல் ஓச்சும் அப்படின்னா இந்த கோல் குடித்தழி பதவுரையில நம்ம பார்க்கலாம் நீதி செலுத்தும் அதாவது தர்மமான வழியில் நடத்தக்கூடியதுன்னு அர்த்தம் மக்களை அரவணைச்சுன்னு போகிறதுன்னா என்ன அர்த்தம்னா மக்கள்கிட்ட அன்பா பேசுறது அவங்களுக்கு எப் அந்த தேவையை தெரிஞ்சு அழகாக அதை நிறைவேற்றி கொடுக்கறது அப்படிப்பட்டவன் இந்த பூமியை எல்லா மக்களுடைய உள்ளத்திலையும் இடம்பெற்று வாழ்வான் அவனிடத்தில் மக்களும் அன்போடு இருப்பார்கள் அவன் இந்த மாநிலத்துக்கே மன்னனாவான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் கம்பராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டம் பாடல் நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டுல சுக்ரீவனுக்கு ராமன் சொல்றார் நாயகன் அல்லன் நம்மை நனிபயந்து எடுத்து நல்கும் தாயென இனிது பேணி தாங்குதி தாங்குவாரை ஆயது தன்மையேனும் அறவரம்பு இகவா வண்ணம் தீயென வந்தபோது சுடுதியார் தீமையோரை இவன் நமக்கு ராஜா இல்ல அரசை பெற்றெடுத்து நன்கு பாதுகாக்கும் தாய் என்று எண்ணியும் சொல்லியும் இனிதாக மக்கள் உன்னை ஆதரிக்கும்படி பாதுகாத்தற்குரிய குடிமக்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு சுக்ரீவனுக்கு சொல்றார் அங்கனம் பாதுகாத்தலே அரச தர்மமாயினும் எவராலேனும் தீமை பயக்கும் செயல்கள் நேருமானால் தீங்கு செய்தவர்களை தர்மத்தின் எல்லை மீறாதபடி கண்டிப்பாயாக தண்டிப்பாயாக என்று இந்த பாடலின் பொருள் அமைந்திருக்கிறது பதவுரை பார்க்கலாம் உலகு மக்கள் குடிதழி இ தங்களை அன்புடன் அரவணைத்து கோலோச்சும் நேர்மையான அரசாட்சி செய்யும் மாநில மன்னன் பெரிய நிலத்தையுடைய அரசனையே அடிதழி இ சார்ந்து ஆழ்ந்த பற்றுடன் நிற்கும் வாழ்வார்கள் மக்கள் தங்களை அன்புடன் அரவணைத்து நேர்மையான அரசாட்சி செய்யும் பெரிய நிலத்தையுடைய அரசனையே சார்ந்து ஆழ்ந்த பற்றோடு அன்போடு வாழ்வார்கள்